الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد وعلى அலமதுல்லமீன் வசலாத் வசலம் முகமது அஸ்மாயின் அமியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் ரபுல்லா சமதானுடைய மாதத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான் சமதானுடைய மாதத்தில் இந்த ஒரு மாதம் ஒவ்வொரு மனிதனும் குறிப்பிட்ட நேரம் பசியில இருக்கணும் எதுவும் சாப்பிடக்கூடாது குடிக்க கூடாது என்பது அல்லாஹுடைய தீர்க்கமான முடிவு அல்லாஹ் எந்த காரியத்தை செஞ்சாலும் காரணம் இல்லாம செய்றதில்லை அதற்கு பின்னால எத்தனையோ ஹெக்மத்துகளையும் ரகசியங்களையும் அல்லாஹ் வச்சிருக்கிறார் கண்ணியமான சகோதரர்களே உலகத்துல சாப்பாடு நிறைய இருக்குது குடிக்கிறதுக்கு தண்ணி நிறைய தட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது என்னையும் உங்களையும் பசியில போட்டு நீங்க சாப்பிடாமீங்க குடிக்காமல் அல்லாவுக்கு என்ன லாபம் இருக்குது அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை இதுல எங்களுக்குதான் சில லாபங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் நோம்பு என்று சொல்றது மனிதனுடைய வாழ்க்கையில சில பயிற்சிகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று நோம்பு அதாவது வயிறு நிரம்பி விட்டால் வயிற்றுல சாப்பாடு நிறைய போட்டுட்டோம் என்றால் வயிற்றை தவிர்ந்த எல்லா உறுப்புகளுக்கும் பசி வந்துவிடும் அது ஆசை பசி ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற என்று அதுக்கு பசி வந்துடும் ஆபா வயிற்றை பசியில் போட்டால் மத்த உறுப்புகள் எல்லாம் அமைதியடைந்துவிடும் அது கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும் நோம்பின் மூலமாகவும் சில பயிற்சிகள் அல்லாவிட்டாலும் நமக்கு தாரா கண்ணியமான சகோதரர்களே அதுல ஒரு மிக முக்கியமான நோன்பின் மூலமாக ஏற்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் அதிசயில் நமக்கு சொல்லப்பட்டு சொல்லித்தரப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் நோன்பு பிடிப்பதன் மூலம் எங்களுடைய சண்டைக்கு வந்தாங்க உங்களுக்கு ஏசுறாங்க என்றால் நீங்க சொல்லணும் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார்கள் நான் நோம்பு வச்சிருக்கிறேன் என்று மட்டும் சொல்லுங்க அவர் பேசுறாரு அதற்கு பதில் சொல்றதுக்கு நூறு பதில் உங்கள்கிட்ட இருக்குது அவர் சொல்றது அநியாயமாக சொல்றாங்க உங்கள்ட்ட நியாயமான பதில் நூறு இருக்குது அப்படி இருந்தாலும் நீங்க பதில் சொல்ல போகாதீங்க நீங்க சொல்லுங்க நான் நோம்பு பிடிச்சிருக்கிறேன் என்ன சொல்ல வாராங்கண்டா நோம்பாலி வாயுடைய பயிற்சி செய்யணும் எதுவும் பேசக்கூடாது இன்னும் ஒரு சொன்னார்கள் ஒரு மணிதான் ரொம்ப பிடிக்கிறாங்க நோம்பு பிடிச்சதற்கு பின்னாலும் அவருடைய பழைய வாழ்க்கை மாறவில்லை அதாவது நோம்புக்கு முன்னால எப்படி கெட்ட வார்த்தைகள் பேசினாரோ அதே கெட்ட வார்த்தைகள் வாயில் அப்படியே இருக்குது கெட்ட செயல்கள் நோன்புக்கு முன்னால என்ன இருந்ததோ மாறல்ல அப்படியே இருக்குது சொன்னார்கள் மல்லம் நோன்பு பிடிச்சிட்டோம் கெட்ட வார்த்தை பேசுறத உடவு இல்ல கெட்ட செயல்களை உடம்பு பசியில தாக இருக்குறாங்க பயிற்சி செய்ய நாவுக்கு நாவுக்கு பயிற்சி செய்யுங்க நாவை கட்டுப்படுத்த பயிற்சி செய்யுங்களை நதிசல்லாஹ் வலியுறு கேட்கிறாங்க இந்த முழு தீனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா இந்த முழு தீன் எத்தனையோ சட்டங்கள் இருக்கு இதனுடைய சுருக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா ஆம் யார் என்று சொன்ன நேரத்தில் சொன்னார்கள் இந்த நாவ கட்டுப்படுத்துறது ஒரு சஹாபிவாரா முகமது யார் எனக்கு வெற்றி அடைறதற்கு ஒரு வழி சொல்லித்தாங்க வாழ்க்கையில உலகத்தில மருமையில சமூகத்தில தனிமையில குடும்பத்துல வெற்றி வேண்டுமா கண்ணியமான சகோதரிகளே இது அவருடைய தேவை மட்டுமல்ல உங்களுடைய வாழ்கிறோம் வெற்றி அடைவதற்காக எங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்று இலக்கும் நோக்கம் நோக்கமும் நாங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றதுதான் நபி சல்லாஹ் வலேஹி வசல்லம் அவர்கள் அவருக்கு மட்டுமில்ல எல்லாருக்கும் சேர்த்து மூணு விஷயங்களை சொல்லி கொடுத்தான் மூணு விஷயங்கள் யாரெல்லாம் சமூகத்தில் கௌரவமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ இந்த மூணு விஷயங்களை செய்யும் செஞ்சால் சமூகத்தில் நண்பர்களோட எல்லா இடத்திலையும் கௌரவமாக கண்ணியமாக இருக்கலாம் முதலாவது சொன்னார்கள் விஷயம் உங்களோட நாவை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் பேசுற வரைக்கும் பேச்சு மனிதனுக்கு அடிமை இப்ப நான் அடுத்த வார்த்தை பேசல இப்ப அடுத்த வார்த்தை எனக்கு அடிமையாக இருக்கிறது நான் பேசினால்தான் வெளியே வரலாம் என் மனசு நினைக்க சில வார்த்தைகளை சொல்லணும் என்று அது எனக்கு அடிமையாக இருக்கிறது நாம் பேசினால்தான் நான் நாக்கை அசைத்தால் தான் அந்த வார்த்தை வெளியே வரலாம் பேசுற வரைக்கும் வார்த்தைகள் மனிதனுக்கு அடிமை பேசிவிட்டால் மனிதன் வார்த்தைக்கு அடிமை உன்னை சொல்லிட்டேன் தப்பாக அடுத்தது நான் யார் யாரிடத்திலயோ மன்னிப்பு கேட்க வேண்டி வரும் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லிட்டு யார் யார்கிட்டயோ மன்னிப்பு கேட்கிறோம் அடிமை சொல்லிக் கொடுத்தாங்க நாவ கட்டுப்படுத்த வாய கட்டுப்படுத்த நாங்க எங்கள்ட்ட பலகீனம் இருக்குதா இருந்தால் எங்கெங்க இருக்குது என்றதை ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கிறோம் சிலாக்கள் சமூகத்துல நிச்சம் மிருதுவாக பேசுவாங்க நாங்க பார்த்து புறாமைப்படுவோம் இந்த ஆள் பேசினா நோவுறதே இல்லை அவர் அவ்வளோ அமைதியாக பேசுறார் அவ்வளோ சிறுப்போட முகமலர்ச்சியோட பேசுறார் அவர் நடந்தாலும் யாருக்கும் வருத்தம் இல்ல பூமிக்கு சத்தம் கேட்காது அப்படி நடப்பாரு அப்படிப்பட்ட சில மனிதர்களுக்கும் சில தன்னுடைய மனைவியிடத்துல போனால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மிக கொள்ளாத வார்த்தைகளாக இருக்கும் நம்ம கூட இந்த மனுஷன் இப்படி பேசுவாரா அவ்வளவு அசிங்கங்களும் அள்ளி கொற்றது மனைவி இடத்துல உள்ள இருக்கிற அவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளும் வீட்டுல பிள்ளைகளிடத்திலும் மனைவி இடத்திலையும் ஒரு சகாபி வாராங்க அவருக்கு இந்த பிரச்சனை அவர் வந்து சொல்றார் யார சூழல்லா என்ன நான் வாய கட்டுப்படுத்திக் கொள்ள இல்லாம அதிகமாக எனக்கு பேசப்படுறது மிக குறிப்பாக என்னுடைய மனைவி வீட்டை எனக்கு மிச்சம் போவம் வருது என்னுடைய வார்த்தைகள் மிக வந்து விடுகிறது அங்க என்னால கட்டுப்படுத்திக் கொள்ள முடியல நபி சல்லு அலைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் எங்கள்கிட்ட இந்த பலகீனம் எங்களுக்கு மருத்துவம்தான் சில நேரங்களில் சமூகத்தோட நண்பர்களோட பேசக்கூட எங்களோட வாய் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் அங்க நாங்க அந்த குறைபாட்டை புரிஞ்சு அதை பூர்த்தி ஆகிறோம் அந்த குறபாடு எங்க இருக்கு நாங்க பாக்குறோம் கண்ணியமான சகோதரர்கள் கண்டதெல்லாம் பேசுறது இது குறிப்பாக இந்த எங்களுடைய சவுத் ஏசியா பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள்லதான் மிச்சம் அதிகமாக இருக்குது எதையும் பேசுறது சும்மா கண்ட மாதிரி பேசி இருக்கிறது வீண் பேச்சுக்கள் ஐரோப்பாவுடைய நாடுகளுக்கு எல்லாம் போய் பார்த்தால் மிச்சம் குறைவாகத்தான் இதை பார்க்கலாம் கண்ணியமான சகோதரர்களே எங்களோட நாங்க சும்மா எங்களை வழக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நாங்க சில பழக்கங்களை நாங்களாகவே உண்டாக்கி கொள்றோம் அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்களை எல்லாரும் திரும்ப திரும்ப நீண்ட நேரம் பேசுறது இன்னைக்கு சரியான சூடா இருக்குதே இது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் இத பத்தி பேசுறது வீட்டுல நாலு பேர் சேர்ந்து கொண்டு இதை கதைக்கு ஆரம்பிக்கிறது நீண்ட நேரம் அதை பத்தியே போறோம் நேத்ராவ் பேஞ்ச மலை அதுதான் நான் பயந்து போயிட்டேன் தெரிஞ்சது பெண்கள் சில நேரங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பேச ஆரம்பித்து நம்ம நீண்ட நேரம் பேசிட்டு போறது நேற்று பேஞ்ச மலை நான் உடுக்க காய போட்டிருந்தேன் நல்ல நேரம் எடுத்து வச்சது இல்லாட்டி எல்லாம் நலஞ்சிங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச சாதாரணமா நடக்கக்கூடிய விஷயங்கள் இதையெல்லாம் இவ்வளவு நீண்ட நேரம் குடிச்சு பேசுறதா வீணாக பேச்சுக்கள் கௌரவமானவர்களுடைய பண்பல்ல இதெல்லாம் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறது அது கீழே நாங்கள் சில பண்புகளை எங்களுக்குள்ள உண்டாக்கிக்கிறோம் கௌரவமாக பேசுறது தேவை இல்லாத பேச்சு நல்ல பேச்சு என்றதல்ல தேவையான பேச்சு தேவை இல்லாத தேவையான பேச்சு பேச வேணும் பேச்சு பேசக்கூடாது அது ஆகமானதாகவும் இருக்கலாம் இஸ்லாம் அப்படிதான் வழிகாட்டி இருக்கிறது ஒரு முஸ்லிம் உடைய அழகிய பண்புள் உள்ளதை தேவையில்லாத பேச்சு பேச மாட்டான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன் மீட்டி மீட்டி இவ்வளவு நேரம் பேசணும் கௌரவமானவர்களுடைய பண்பு ஒரு வேலைக்கு போனால் ஒரு இடத்துக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போனால் எந்த வேலைக்கு போயிருக்கிறோமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அத முதலாவது பேசுக அஷ்டபாளி தானவி அகமதுலா அவர்கள் சொல்றாங்க ஒரு ஆளை நீங்க சந்திக்க போட்டீங்களா ஒரு வேலைக்கு முதலாவது சொல்லுங்க அவருக்கு நீங்க யாரு சொல்லுங்க நான் அப்துல்லா வந்து இருக்கிறேன் வருகிறேன் யோசிக்க வைக்கவான கண்ட மாதிரி இருக்கிறேன் ஏன் வந்திருப்பாரு எங்கட வளமையில் எப்படி இருக்குதுன்னா கல்யாணம் பேச போனாலும் ஆரம்பத்துல சரியான சூடுனா நேற்று நல்ல மழை ஏன்னா மக்களால சரியான வெயிலாமே இது எல்லாம் பேசி பேசி முக்கால் மணி நேரம் பேசினதற்கு பின்னால கலச்சி போய் அவருக்கும் பேசணும் இல்ல இவருக்கும் பேசணும் இல்ல அதுக்கு ஒரு மாதிரியா கூட்டிட்டு போய் டீயை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கடைசியாக போறது போர்வமே என்று எழும்புற அந்த கட்டம் வர நேரத்துல தான் விஷயத்துக்கு வர வந்தது அதுக்கு இல்ல ஒரு விஷயம் பேசணும் வேண்டிதான் கண்ணியமான சகோதரிகளை வாழக்கூடிய செயல்பாடுகள் எங்களை பார்த்தா விளங்கணும் இவருக்கு பல வேலைகள் இருக்குது இவர் முக்கியமான விஷயங்கள் தான் பேசுவாரு இப்படிதான் எங்களை நாவை நாங்கள் ஆக்கிக்கொள்ளணும் ஒரு இடத்துக்கு போனா எது முக்கியமோ அது முதலாவது பேசுங்க நான் இன்னார் இதற்கு அமர்ந்திருக்கிறேன் இடையில ஏதாவது தேவைப்பட்டா பேசிக்கொள் இரண்டாவது விஷயம் திருமணம் என்று சொல்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அதிகம் சொல்லித்தரப்பட்டிருக்கு திருமணம் பேச போனால் முதலாவது திருமணம் பேச போறவர் திருமணம் பேச போறவர் முதலாவது ஹந்து செலவா தோதனும் அதுக்கு பின்னால சகதையாக்கல் நல்லா புகழக்கூடிய வார்த்தைகள் அதை சொல்லி நான் வந்திருக்கிறேன் இன்னாருடைய திருமண பேச்சுக்காக இப்படி ஆரம்பிக்க சொன்னாங்க இவ்வளவு அகா கௌரவமாக பேச்ச சொல்லி தந்திருக்கிற மார்க்கத்தில் நாங்க இருக்கிறோம் அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க வாய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு கொள்ளுங்க சொன்னார்கள் உங்களுக்குரிய இடம் உங்களுடைய வேலை உங்களுக்கு எந்த இடத்துல வேலை இருக்கிறதோ அந்த இடத்திலேயே நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் அதாவது ஒரு மனிதருக்கு அவருடைய வீட்டிலையும் அவருடைய பள்ளிவாசலையும் கடையில் தான் வேலை இருக்குது என்றால் அவர் நாலாவது இடத்துல அனாவசியமாக போய் நிக்க கூடாது ஒரு ஆளுக்கு வேலை இருக்குது பள்ளியிலையும் வீட்டிலையும் தான் நீங்க மூணாவது இடத்துல போய் அனாவசியமா தேவையில்லாம நிக்காதீங்க ஏதாவது ஒரு ஊர்ல இந்த சுதந்திரமான சபைகளை மக்கள் ஆரம்பிச்சுட்டாங்க என்றால் சுதந்திரமான சபைகள் என்றால் எதை பேசுறது எதை பேசுறது யாரு பேசுறது ஒண்ணும் இல்லை எதையும் பேசுவாங்க நாலு நாலு பேர் கூடி சேர்ந்து கொள்வது எதையும் பேசுறது எவ்வளவு நேரமும் பேசுறது சுதந்திரமான சபைகள் இது பள்ளியில நாலு பேர் சேர்ந்து பள்ளியில சபை பள்ளிக்கு முன்னால ரோட்டுல பிறகு மைதானத்துல இப்படி அவங்க எல்லாம் சின்ன சின்ன சபைகள் பிறகு மகன்மார்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன சின்ன சின்ன சபைகள் இப்படி ஆரம்பிச்சுட்டாங்க என்றால் அந்த ஊர் மிக வேகமாக கெட்டுப்போக போகிறது என்பதற்கான ஒரு அடையாளம் ரொம்ப அவசரமா கட்டு வைச்சோம் ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறோம் எங்க குடும்பங்கள்ல பேசுறோம் எங்களுடைய பல ஊர்களை சேர்ந்தவங்க நாங்கள் எண் மூலமாக இப்படியானவைகள் உருவாக கூடாது ஒவ்வொருத்தரும் விஷயத்துல கண்டிப்பாக இருக்கோம் கௌரவமாக இருக்க விரும்பினா இந்த விஷயங்களை பின்பற்றுங்க சொன்னார்கள் உங்களுக்கு எந்த இடத்துல வேலை இருக்கிறதோ அந்த இடத்தோடு நீங்க நின்று கொள்ளுங்க மூணாவது சொன்னார்கள் உங்களுடைய பாவங்களை நினைத்து நினைத்து அழுது கொண்டு இருங்க பாவங்களும் செஞ்ச பாவங்களை எப்பயும் மனசுல வச்சு கொள்ளுங்க நினைவு வச்சு கொள்ளுங்க அதை நினைச்சு நினைச்சு திரும்ப திரும்ப அழுது கொண்டே இருங்க அதை மறக்கவே கூடாது ஒவ்வொருத்தட்ட வாழ்க்கையிலும் ஒரு வெள்ள பக்கம் இருக்குது ஒரு கருப்பு பக்கம் இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது அந்த கருப்பு பக்கங்கள் எப்பொழுதும் அதை மறந்துவிடக் கூடாது ஆயிஷா ரவி அவர்கள் கோபத்தில் ஒரு சத்தியம் பண்ணினார்கள் அந்த சத்தியத்தை முறிச்சிட்டேனே என்ற கவலை எப்பொழுதெல்லாம் அந்த சத்தியத்தை முறிச்சது நினைவு வரமோ உள்ளது அப்படியே தூக்கி சதக்கா குடுத்துருவாங்க அவர் சத்திய அல்லா மீது சத்தியம் பண்ணிட்டு அதை முறிச்சிட்டேனே கவலையில் கேட்டு எல்லாத்தையும் சில ஆயத்துக்கள் இருக்கிறது அது முனாக்கள் விஷயத்தில் இறங்கிய ஆயத்துக்கள் பல ஆயத்துக்கள் இருக்கு முனாக்கள் இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அல்லாவை ஏமாற்றுகிறார்கள் முஸ்லீம்களை ஏமாற்றுகிறார்கள் அவர்கள் முஸ்லிங்களோட சேரும் பொழுது சொல்றாங்க அவர்கள் சொல்றாங்க நாங்க இந்த பள்ளிக்கு போய் மக்களோட சேர்ந்து முஸ்லிம்களோட இருக்கிறது அவர்களுக்கு கிண்டல் பண்றதுக்காக நாங்க அப்படி இருக்கிறோம் இப்படியாக பல ஆயத்துக்கள் புறாங்க நிறைய இதெல்லாம் முன்னாட்டுகள் விஷயத்துல வந்து ஆயத்துக்கள் ஆனால் சகாபாக்கள் இந்த ஒவ்வொரு ஆயத்தையும் தனக்குரியது என்று எடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க உண்மையால் தான் முனாக்கள் விஷயத்தில் இறங்கி இருந்தாலும் எல்லாருக்குரிய ஆயத்தான் அது சகாபாக்கள் ஒவ்வொருவரும் இது எனக்குரிய ஆயத்த பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதனாலதான் தீப ரதியல்லாக போன்றவர்கள் கூட பயப்படுறாங்க யார் சூழல்லா நான் முனாஃபாகிவிட்டேன் முப்பது சந்திச்சிருக்கிறேன் அவர்கள் ஒவ்வொருவருமே நான் முனாஃபிக்காக என்று பயந்து கொண்டிருந்தார்கள் எப்படி பயப்படுறாங்க கண்ணியமான சகோதரிகளை வாழ்க்கையில செஞ்ச தவறுகளை நினைச்சு நினைச்சு எப்பயும் பயப்படக்கூடியவர்களாக அதுக்கு அலக்கூடியவர்களாக இந்த மூணு விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தா கண்ணியமான சகோதரிகளே நோம்பு என்பது இந்த பயிற்சிக்காக தான் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது முயற்சி செஞ்சால் இன்றால் தான் வாழ்க்கையில சில மாற்றங்கள் எங்களால் கொள்ளலாம் இது பெரிய விஷயம் இல்லை இந்த பயிற்சியை சரியாக செஞ்சால் நோம்பு முடியக்கொள்ள ஒரு கௌரவமான இடத்துக்கு நாங்க வந்துடுவோம் நல்ல ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில உண்டாக்கி கொள்ளலாம் யாருடைய குறைகளையும் பேசக்கூடாது அவருடைய குரல் இவருடைய குறை எங்களுக்கு தேவையில்லை அல்லா இந்த கண்களை தந்திருக்கிறது மத்தவங்களோட குறைகளை பாக்குறதுக்காக வேண்டிய அல்ல நீங்க அவங்களோட குறைய நல்லா பாருங்க அதுக்குதான் நல்லா கண்களை தந்திருக்கிறான் ஒரு ஆண்ல பெரிய பெரிய பாவங்களை பத்தி எல்லாம் நல்லா சொல்லி இருக்கிறான் விபச்சாரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எவ்வளவு அசிங்கமான பாவம் கலவெடுக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்குது எவ்வளவு மோசமான பாவம் மற்றவங்களை ஏமாத்துற பத்தியும் சொல்லப்பட்டிருக்குது மோசமான பாவங்கள் அந்த பாவங்களையும் அல்லா அதனுடைய தண்டனைகளையும் சொல்லி இருக்கிறான் மற்றவங்களோட குறைகளை பேசுறது இருக்குது இந்த பாவத்தை புறவாந்த அல்லா சொல்லும் சும்மா சொல்லல்ல விமச்சாரத்துக்கு நெருங்கவானம் என்று சொன்னது மாதிரி மத்தவங்களோட குறைகளை பேசவானம் பேசுறதுக்கு நெருங்கவானம் அப்படி அல்லா சொல்லல்ல மற்றவர்களுடைய குறைய பேசவானம் என்று அல்லாஹ் ஒரு மிச்ச மோசமான ஒரு அசிங்கமான ஒரு உதாரணத்தை சொல்றான் உங்களோட நானா தம்பி மௌத்தா பேச்சி நீங்க அவருடைய மையத்தை எடுத்து தொண்டு வெட்டி அந்த இறைச்ச பச்சையோட சின்ன விருப்பமா உங்களுக்கு யாராவது செய்வாங்களா மனுஷத்தன்ம உள்ளார்கள் ரொம்ப காலத்துல நானா எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க கொண்டு போய் அடக்கிட்டு வந்தா சும்மா அநியாயம் இவ்வளவு பெரிய இறைச்சி நோன்பு காலத்துல நிறைய இறைச்சி தேவை அதனால வெட்டி வெட்டி போட்டு வச்சுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோமே என்று யோசிப்பாங்களா மனுஷத்தன்மை உள்ளவர்கள் உதாரணத்தை தான் சொல்லி இருக்கிறார் இது வெறும் உதாரணம் அல்ல மற்றவர்களுடைய குறைகளை பேசக்கூடியவர்கள் ஹத்தீக்கத்திலேயே அவர்களுடைய இறைச்சாங்க இந்த இறைச்சி வாய்ப்புள்ள போகுது சில கட்டங்கள் எல்லாம் இந்த உண்மையை மக்களுக்கு காட்டியிருக்கிறாங்க மதீனாவில் இருக்கும்பொழுது நபிசல்லா அலைவசம் ஒரு நாள் ஒரு கட்டளை ஒன்று போட்டார்கள் இன்றைக்கு எல்லாரும் நோன்பு பிடிக்கணும் நான் சொல்ற வரைக்கும் யாரும் நோம்ப விடக்கூடாது என்ற ஒரு பொது கட்டளை ஒன்று போட்டான் எல்லாரும் நோன்பு பிடிச்சிட்டான் பகல் நேரத்தில் ஒரு செய்தி வந்தது அரசு அல்லாஹ் உங்களோட குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பெண்கள் நோன்பு வச்சாங்க ஆனா இப்ப அவர்களால தாங்க இயலாது பசி நோம்பு விடுறதுக்கு அனுமதி தாங்க அரசு அப்படியே அவங்க சொல்லியிருந்தாங்களே விட கூடாது என்று அதனால தான் அனுமதி கேட்டு வந்தார்கள் அப்படியே அவங்க எதுவும் பேசல இரண்டாவது முறையும் அதே செய்து வந்தது எதுவும் பேசல மூணாவது முறையும் வந்தது சொன்னவர்கள் இந்த பாத்திரத்தை கொண்டு போய் ரெண்டு பேருக்கும் வாந்தி எடுக்க சொல்லுங்க சக்தி எடுக்க சொல்லுங்க சகாபாக்கள் சொல்றாங்க ரெண்டு பேரும் சக்தி எடுத்தாங்க வாயால வந்து விழுந்ததெல்லாம் ரத்தமும் சதக்கட்டியும் இறச்சி துண்டுகள் அப்படியே அவர்கள்ட்ட வந்து சொன்னாங்க யார சூழலா இப்படி நடந்தது ார்கள்வர்களுடைய பேசிதான் வந்து விழுந்தது இறைச்சியை இந்த வாந்தியாக வெளியே வரவில்லை என்றிருந்தால் அந்த இறைச்சியை நரக நெருப்பு திண்டிருக்கும் என்றார்கள் பேசுறோமா அவருடைய இறைச்சி தான் நாங்க திண்டுறோம் சாக்களுடைய போய்கொண்டிருக்கிறார்கள் பிரயாணத்தில் பெரிய சஹாபாக்கள் சஹாபாக்கள் மிக மூத்தவர்கள் மிக உயர்ந்தவர்கள் அவர் ரெண்டு பேரும் பயணத்தில் ஒன்றாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரரும் இருக்கிறார்கள் அவங்களோட அவங்களோட சாமான்களை தூக்கி கொண்டு போறதற்கும் அவர்களுடைய வாகனத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யறதுக்கு சாப்பாடு சமைக்கிறதுக்குரிய வேலைக்காரர் ஒரு இடத்துல போய் சரியான மாற்றலாக கலைப்பாக இருந்தது ரெண்டு பேரும் நினைச்சாங்க ஓய்வெடுப்போம் என்று சொல்லி போட்டு அவர்கிட்ட சொன்னாங்க எங்களுக்கு பசியாகவும் இருக்கு நாங்கள் கொஞ்சம் சாஞ்சி கொள்றோம் நீங்க சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க என்று சொல்லிட்டு படுத்துக்கொண்டா நல்லா தூக்கம் போயிருச்சு நீண்ட நேரம் கழிச்சு பசியோடு எலும்புறாங்க தின்னணும் என்ற அந்த ஆசையில எலும்பி பார்த்தா சாப்பாடு இல்லை எங்க ஆளு எங்க அப்பா தேடி பார்த்தா பக்கத்தில் அவரும் நல்லா படுத்து தூக்கம் ஒரு ஆள் மற்றவரை பார்த்து ஒரு சின்ன வார்த்தை சொன்னா இவருக்கு கொஞ்சம் தூக்கம் கூட கொஞ்சம் கூட தூங்குறாள் என்று சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவர் எழுப்பாட்டி சாப்பாடு தூக்கம் போயிருச்சு போங்க நவியா உங்கள்ட்ட சொல்லிட்டு சொல்லுங்க எங்களுக்கு கறி எதுவும் இருந்தா தர சொல்லுங்க அவர் போனார் யார சூழல்லா ரெண்டு பேரும் உங்களுக்கு நம்பி அவர்கள் எடுத்த வாழ்க்கை சொன்னார்கள் கறி சிந்தித்த இவர் வந்து சொல்லவும் நாங்க அப்படி சாப்பிடலையே ஓடி வந்தாங்க யார சூழல்லா நாங்க சாப்பிட்டதாக நீங்க சொன்னீங்களா நாங்க அப்படி ஒன்னும் சாப்பிடலையே சொன்ன பதில் உங்களோட முன்பக்களுக்கு இடையில உங்களோட சகோதரருடைய இப்பதான் உணர்ந்து கொண்டார்கள் நாங்கள் செஞ்சிட்டோம் என்று மன்னிப்பு கேட்கிறாங்க நபி சல்லா சொன்னார்கள் அவரிடத்திலே போய் மன்னிப்பு கேளுங்க அவர் உங்களுக்காக வேண்டிய மன்னிப்பு கேட்கட்டும் அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும் கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் பெரிய ஆட்கள் தான் நாங்கள் மதிப்புக்குரிய ஆட்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம் எங்களுக்கு நாங்கள் சமூகத்தில் ரொம்ப உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறோம் கண்ணியமானவர்களே நாங்கள் உயர்ந்தவர்கள் கௌரவமானவர்கள் எதுவரைக்கும் கௌரவமானவர்கள் என்றால் எங்களுக்கு கீழே இருக்கிறவர்களுடைய குறைகளை பேசாத வரைக்கும் பேசிட்டோம் என்றாங்க மன்னிப்பு கேளுங்க அவர்கள் உயர்ந்தவர்களா மாறிவிடுவார்கள் நாங்கள் தாழ்ந்து விடுவோம் எங்கட மன்னிப்பு அவர்களுடைய கையில இருக்கிறது சகிஹான ஹதீச்கள்ல இந்த பாவத்தை செஞ்சு போட்டு துப்பரவாகி சௌகா செய்ய விரும்பினால் அவர்களுக்கு வேற எந்த வழியும் இந்த வழியை தவிர வேற எந்த வழியும் சொல்லப்பட இல்லை பிராண பத்தி குறை பேசிட்டோம் அவருடைய குறைய நாங்க பேசிட்டோம் நாங்க சுத்தமாகனும் சௌகா செய்யணும் என்று நாடினால் வேற எந்த வழியும் சொல்லப்பாட இல்ல அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கமான ஒன்றா எத்தனை பேர்களை பேசி இருக்கிறோம் அவர்கள் யார் என்று கூட எங்களுக்கு தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறோம் எங்கள்ட்ட நாவலுக்கு தான் கட்டுப்பாடே இல்லையே சிலாக்களை பற்றி பேசியிருப்போம் அவர்கள் கபுரு கீழே போயிட்டாங்க அவங்கள்ட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறது சாத்தியமே சிலவேளை சிலாக்கட்ட மன்னிப்பு கேட்கறது சாத்தியமே இல்லை அதனாலதான் நல்லா உட்கூட்டியே இவ்வளவு பெரிய எச்சரிக்கை செஞ்சிருக்கிறான் குரான் இவ்வளவு அசிங்கமான உதாரணத்தை சொல்லி அதை எச்சரிக்கை செஞ்சிருக்கிறது காரணமாக மட்டும் மாட்டிக்கொள்ளாதீங்க மாட்டிக்கொண்டீங்கன்னா மண்ணி கூட்டேறது ரொம்ப கஷ்டம் ஒரு ஹதீஸ் இருக்குது அது ஹதீஸ் உலகாக்கள் சொல்றாங்க நிர்பந்தமான நேரத்தில் அதன்படியாவது அமல் செய்யுங்க யார பத்தியாவது நீங்க குறை என்றால் நீங்க அதுக்கு மன்னிப்பு வேண்டும் என்றால் அவருடைய பாவங்களுக்காக நீங்க அல்லாத மன்னிப்பு கேளுங்க எங்கட பாவத்துக்கே மன்னிப்பு கேட்கறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கு அதுக வருவியது இல்லை அவருடைய பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க சொல்றான் கண்ணியமானவர்களை இது நிர்பந்தமான நேரத்தில் அதை தவிர வேற வழி இல்லை யார பத்தி எல்லாம் பேசி இருக்கிறோம் தவிர போயிட்டாங்க இல்லாத அல்லது அவர்களை சந்திக்க முடியல என்று சொன்ன வழிதான் அவர்களுக்காக வேண்டி யார்லா அவருடைய பாவங்களை மன்னிச்சு நான் அவரை பத்தி பேசிட்டேன் யார்லா நீ உன்னுடைய கருணையை கொண்டு இந்த பாவத்தை மன்னிச்சுட்டு அதுக்கு பாரமாக அவருக்கு உயர்ந்த கூடிய கொடுப்பாயா இப்படி நாங்கள் வல்லாட்டில் துவா கேட்க வேண்டிய கண்யமான சகோதரிகளே இந்த நோன்பின் மூலமாக எங்களுடைய வாய்களுக்கு கட்டுப்பாட்டு நாங்கள் ஏற்படுத்தி எங்களுடைய யார் யாரும் என்ன தப்பு தவறு செய்யட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சாயித் அஹமத் ஹான் ரஹமத்துல்லாஹாலி அவர்கள் சொல்றாங்க சொல்லி இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு அறிவு என்ற வெளிச்சத்தை தந்திருக்கிறது மக்களுடைய குறைகளை பார்க்கறதற்காக வேண்டியால் எனக்கு அறிவு வந்துருச்சு இப்ப சரி பிள என்று எனக்கு தெரியும் எது என்ற எனக்கு தெரியும் எது சரி எது பிள நான் என்ன செய்வது அவர் அவர் பிள்ள அவர் சரி இதுக்காக அல்ல அல்ல உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறது எல்முடைய அறிவுடைய உங்களுக்கு அறிவுடைய வெளிச்சத்தை அல்ல தந்திருக்கிறது உங்களுடைய குறைகளை தேடி தேடி பார்த்து அதை திருத்திக் கொள்றதுக்காக நல்லா பாருங்க அறிவு கொண்டு உங்களோட குறை என்ன இருக்குது உங்களோட பிழை என்ன இருக்குது அத நல்லா பாருங்க அதுக்குதான் நல்லா இந்த கண் வெளிச்சத்தையும் அறிவுடைய வெளிச்சத்தையும் வாகனத்துல போற நேரத்தில் இருக்கும் பொழுது இந்த லைட் இருக்கு எங்களுக்கு யாருடைய டிரைவ் பிழையாக இருக்குது யார் சரியா இதை பாக்குறதற்கா இல்ல நானும் சரியாக போகணும் என்ற வெளிச்சத்தை தந்திருக்கிற மக்கள் குறையரை பார்க்கறதுக்கு இல்ல நான் சரியாக போகணுமா போக கண்ணியமான சகோதரிகளை இந்த பாவத்துக்கு மாட்டிக்கொண்டு ஈடுபடக்கூடிய பெண்ணை பற்றி கூட பேசக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இது பாவத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மோசமானவர் என்று உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஆட்களை பத்தி நீங்க தப்பா பேசாவிங்க கண்ணியமான சகோதரிகளை எங்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் போச்சு அதிலே மிக குறிப்பாக சமூகத்தில் யாரும் நல்லவர்களாக இபாதத்தாளிகளாக சாகிடுகளாக ஆலீம்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு குறைபாடுகள் நடக்கும் பொழுது அந்த குறைகள் எங்களிடத்தில் வரும் பொழுது மிக கவனமாக எங்களுடைய நாவுகளை பேடிக் கொள்ளணும் அந்த இடத்துல மிக கவனமாக மாற்றிக்கொள்ளவும் சில நேரங்கள் நல்லவர்கள் தவறு செய்வார்கள் ஆனால் அந்த தவறுக்கு பின்னால் நிறைய அழுவார்கள் நாங்க அதை பேசி பேசி அவர்களை விட தவறை விட கெட்ட தவறுல போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்று சொல்லக்கூடிய சஹாவிட்டுட்டார் யார சூழல்லா என்று சொல்றாங்க நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் எனக்கு கண்டெடுத்தாங்க நீண்ட சம்பவம் நம்பி அவர்கள் பல முறையும் விசாரிச்சாங்க அவர் கடைசியாக சொன்னது இல்ல என்ன கல்லடிச்சு கொள்ளணும் நீங்க தண்டனாது ஈடுபட்டான் நிறைவேற்றப்படுறது கல்லடிச்சு ஒருவர் சொல்றார் ஒருவர் வந்து சபையில விஷயத்தை சொல்லி இன்னைக்கு நாய் அடி வாங்கி சாங்கறது மாதிரி மௌத்தா போனாரு என்று சொன்னார் நபி சல்லாருடைய காதல் அந்த வார்த்த விழுந்து எல்லா சிங்கங்களும் யாரோ அதை கொண்டு வந்து போட்டு இருக்காங்க பல நாட்கள் நாற்றம் எடுத்துக்கொண்டு இருக்குது வயிறு ஊதி போய் இருக்குது கால்கள் மேல இருக்குது நாற்றம் வந்து கொண்டு இருக்குது அவங்க அந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க யாரையோ எதிர்பார்க்கிறார்கள் மக்களும் பாக்குறாங்க என்ன ஆச்சரியம் நீங்க நிக்கிறாங்க ஊத்தியை கண்டா எல்லாம் ஓடுவாங்க சொன்ன சொல்லுங்க ரெண்டு வந்தார்கள் வேகமா வந்தீங்களா சொன்னார்கள் சாப்பிடுவாங்களா சொன்னார்கள் கொஞ்சம் திருமண தின்னு இறைச்சி மோசமானது இப்போ தெரியும் நல்லவர்கள் தவறு செய்கிறார்கள் அதற்கு பின்னால் அல்லாஹ் அழுகிறார்கள் அவர் தவறு செஞ்சு போட்டு எவ்வளவு அழுகாருக்கு தெரியுமா என்று கேட்ட என்ன பதில் சொல்ல போறோம் என்ன பதில் சொல்ல போறோம் பட்டப்பால வெளிச்சத்தில் மாறு செய்யறவனை பேசக்கூடாது என்று சொன்ன மார்க்கம் இந்த மார்க்கத்திற்காகவே ஆயுளை கொடுத்திருக்கிற இந்த மார்க்கத்துக்காகவே வாழ்க்கையை கொடுத்திருக்கிற பள்ளிவாசலையே தங்களுடைய வீரராக்கி இருக்கிற மனிதர்கள் இவர்களுடைய குறைகள் நடக்கும் போது அதன் பேசுறதுக்கு அனுமதி தருமா நினைக்கிற யாரும் தப்பு தவறு செஞ்சிட்டா பாருங்க முழு உடுப்பையும் கரட்டிட்டு தவறு செய்யறதும் தவறு செய்யறது இல்லையா எப்படி தொப்பி இல்லாதவர்கள் செய்கிறார்கள் தொப்பி போட்டவர்கள் தவறு செய்யறாங்க நல்லவர்கள் தவறு செய்வார்கள் பிறகு அணுகிறார்கள் கெட்டவர்கள் தவறு செய்வார்கள் அணுவதில்லை இதுதான் வித்தியாசம் கண்ணியமானவர்கள் ஒரு அரபிய ஒரு கிதாப் எழுதி இருக்கிறார் அதுக்கு பெயர் என்ன வச்சிருக்கிறார் ஒரு தனி பெயர் வைக்காம ஒரு ஜும்லா ஒரு வசனத்திலேயே பெயர் வச்சிருக்கிறார் இறைச்சி நஞ்சு போடப்பட்ட இறைச்சி என்ன சொல்ல வராண்டா மத்த இறைச்ச திண்டாலும் கொஞ்சம் நல்லா ஈக்கலாம் கொஞ்சம் நேரம் நெஞ்சு முன்னுக்கு போட்டு உஜாரா நடக்கலும் ஆனா நஞ்சு போட்ட இறைச்ச திண்டு போட்டு எவ்வளவு நாள் ஈக்க போறீங்க எவ்வளவு நேரம் ஈக்க போறீங்க தவறு எல்லாரும் செய்கிறார்கள் அதனால எல்லாருடைய பேசி நஞ்சு போட்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்ளாதீர்கள் கடைசியாக நாங்க ஆள் ஆகிறோமோ அவர்களை விட்டு தூரமாக இருங்க அவர்களோட சலாத்தோட நாங்க நிப்பாட்டிக்கொண்டோம் மிச்சம் பேச வேண்டிய இல்லை யார் யார் எங்கட வீட்டுக்கு வாராங்க எங்கட கடைக்கு வராங்க வந்தாலே இந்த அசிங்கங்களைத்தான் சொல்றது அவங்களுக்கு தெரியுமா அங்க அப்படி நடந்திருக்குது அந்த பள்ளியில அப்படியாமே அந்த குடும்பத்துல இப்படி கே சொல்லி கேள்வி படிச்சா அவங்களுக்கு வந்தாலே இந்த இந்த குப்பைகளை கொட்டக்கூடியவர்கள் அவர்கள்ட்ட மிக தெளிவாக அல்லாவுக்காக அல்லாவுக்கு பயந்து மிக தெளிவாக அவங்கள்ட்ட சொல்லிவிட வேணும் தயவுசெய்களை வீட்டுக்கு வாங்க கடைக்கு வாங்க பரவாயில்ல யாருடைய குறையும் பேசவானி அவன்டா எனக்கு ஒரு விஷயத்தை மறைக்கிற இல்ல ஸ்கூல்ல நடந்த எல்லாத்தையும் அவன் செல்லிடுவான் எனக்கு கும்பத்துல நடக்கிற விஷயம் ஊர்ல நடக்கிறது அவன் கேட்ட எல்லாம் செல்வான் நல்ல கூட்டாளி எனக்கு ஒன்றையுமே மறைக்கிறது கண்ணியமானவர்களே இவர்கள் எங்களுடைய நண்பர்கள் அல்ல இவர்கள் எங்களுடைய விரோதிகள் இவர்கள் எங்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருந்தால் இப்படி செய்ய மாட்டார்கள் ஊத்த குப்பை இருக்குது வீடுகள்ல ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் பேக் சேர்ந்துடும் எல்லாம் ஊத்து அசிங்கம் இந்த குப்பைகள் அந்த பேக் எடுத்துட்டு நாங்க வாரம் வீசுறதுக்கு வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்தா வீட்டுக்கு முன்னால குத்தம் இருக்குது சுத்தமா இருக்குது இங்க போடுவோமா நாங்க இது போட மாட்டோம் எங்களுக்கு தெரியும் இது ஊத்த போடுற இடம் இல்லை பாதைக்கு வாரம் ரோடுக்கு வாரம் ரோடு நல்ல சுத்தமாக இருக்குது ரோட்டோத்துல நாங்க ஒரு நாளும் போட அப்படியே போறோம் கடை வருது கடை முத்தம் மக்கள் நடமாட்ட இடம் கடல் ஊத்த குப்பட்டி வச்சிருக்கு எல்லா அசிங்கங்களும் அங்கே இருக்குது இப்ப நாங்க யோசிக்கிறோம் இதுதான் தேடி வந்த இடம் இங்க போடுவோம் என்று போட்டுட்டு போறோம் இது மாதிரி மக்களுடைய குறைகள் மக்களுடைய அசிங்கங்கள் பாவங்கள் இதெல்லாம் குப்பைகள் ஒரு சார எப்பையும் சுமந்து கொண்டே இருப்பார்கள் அவங்களுக்கு வேலையை எப்பயும் கையில பேகண்டிக்கும் அதுக்குள்ள இவர்கிட்ட குப்பை அவர்கிட்ட குப்பை அவம் எல்லாம் வைக்கும் இவங்க இடம் தேடு எங்க வீசலாம் அவரை பார்த்து யோசிக்கிறார் இரட்டிக்கிற குப்பையெல்லாம் இவருடைய தலையில கொட்டுவோமா இப்ப பாக்கிறார் இல்ல இல்ல அவர் நல்ல மனுஷன் அவர் அப்படி எல்லாம் அவட்ட போடையில அவர் நல்ல மனுஷன் இவரு ஆள்வாரா ஆஹ் இவர் எங்கட சார் இவர்ட ஒண்ணு இவர் நல்ல மனுஷன் இவரு ஆள் இவர் சாலிகான மனுஷன் இவர்ட சொல்ல அப்படி நாங்க வாரோம் ஆ இவர் தான் எந்த ஆள் உள்ளது எல்லாத்தையும் கொஞ்சம் உட்காருங்க நிச்சயம் தெரியுமா உங்களுக்கு அந்த கேஸ் இந்த எல்லாத்தையும் கொட்டுறாரு கண்ணியமானவர்களை சொல்லுங்கள் இவர் எங்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கிறாரா அல்லது கெட்டெண்ணம் வைத்திருக்கிறாரா தன்னை போல ஒரு குப்பையாக எங்களை பார்க்கிற அவருடைய குப்பையை எங்கள் மீது கொட்டுகிறார் நாம நினைக்கிறோம் கூட்டாளி என்னோட நல்ல முண்டையும் மறைக்கிறது இல்லை கூட்டாளியாங்களுக்கு யாரும் செய்கிற எந்த தவறையும் என்னிடத்தில் வந்து சொல்லக்கூடாது சொன்னார்கள் பரிசுத்தமான உள்ளத்தோட நான் உங்களை சந்திக்க உங்களிடத்தில் வர விரும்புகிறேன் நான் வரக்கூட குறையும் எனக்கு முன்னால் வரப்படாது எல்லாரையும் பரிசுத்தமா பார்க்கணும் அதனால இது ஒவ்வொருத்தரும் எங்க மனைவிக்கு நாங்க சொல்லணும் நானும் நீயும் கணவன் மனைவிதான் ஆனா அவர் குறைகளை சொல்லி என்ன நாசமாக்க வாணும் குறைகளை நீங்க சொல்லுவாண பிள்ளைகளுக்கும் சொல்லணும் எங்க பிள்ளைகளோட பலகிறவங்களுக்கும் சொல்லணும் எங்க கூட்டாளி நல்ல விஷயம் பேசிங்க ஆனா மூணாவது ஆள குறைகள் இந்த கொண்டு வந்து கொத்தவானா எங்களை பெண்களுக்கும் சொல்லி வைக்கணும் பின்பக்கத்தரவார எத்தனையோ பெண்கள் வருவார்கள் இவர்கள் அசிங்கங்களை கொண்டு வராது அவருடைய குறை இவருடைய குறை தயவு செய்து நீங்க அவங்களுக்கு சொல்லி வைக்க பேசாதீங்க எத்தனையோ போன் வருது கால் வருது செய்கிற ஒரு ரபான் புகாரி சொல்ஷா எனக்கு நம்பிக்கை இருக்கிறது கியாமத்துடைய நாள் அல்லாஹ் பாவங்களை பற்றி என்னிடத்தில் விசாரிக்கும் பொழுது புறம் பேசின பாவத்தை பத்தி அல்ல கேட்க மாட்டான் ஏனண்டா எனக்கு தெரிஞ்சதுக்கு நான் யார பத்தியும் புறம் பேசியது அவங்களால எழுதப்பட்ட கிட்டாப் இவ்வளவு பெரிய கபூலியத்தை பெற்றிருக்கிறதா பேணுதல் தான் காரணம் கண்ணியமானவர்களே நாங்களும் பேணுதலாக இருந்தால் உலகத்துல பெரியார்களாக மாறலாம் வாயை கட்டுப்படுத்தின சமூகத்துல கௌரவமானவர்களாக மாறலாம் இந்த ரமதான் இதற்குரிய பயிற்சிக்குரிய காலமாக இருக்கட்டும் சில நாட்கள் போயிருச்சு இருக்கக்கூடிய காலத்துல கட்டுப்படுத்தி என்னச்சு என்ன மன்னிச்சு எந்த வேலை செஞ்சு கொண்டிருக்கிற நேரத்துக்கு இதை நாங்க பழகிட்டோம் இந்த நேரம் விக்கிருக்கு நாங்க பழகி கொண்டோம் வேண்டாம் சில நேரங்கள நாங்க தூங்கி இருப்போம் அந்த நேரத்திலும் எங்கட மனசு என்று சொல்லொண்டே சமீபத்தில் ஒரு ஆள் சொன்னார் ஒரு ஹெசு பண்ணக்கூடிய மாணவர் பதினொரு வயசு அவரு ஒரு இடத்துல போன இடத்துல தூங்கிக்கிறார் தூக்கத்தில் அவர் ஓதுறார் என்னடா பாடம் பார்க்கக்கூட ஓதி ஓதி ஓதி தூக்கத்திலையும் குவாணாயத்தன் வருகிறேன் இது மாதிரி உலமாக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னா விக்கிர அப்படியே நாவுக்கு பழக்கணும் wala kitayna idikkella idam varamattadu agave kannimani maanavargale indra ramadan engalude naavukku chiranda paiche cheyikuri ramadan aagattum allah taala kudipetta baaqiyate enakum mungalukkum ora musliminil nasiba wala wa akhir da'wana alhamdulillahirabbil alamin subhanakallahumma wa bihamdika ashhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilayk subhanarabbika rabbil azati al-ma'ash सलाम semua lectures visit slhub.com